சத்குரு சுவாமிக்கு குரு கருப்பையார் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ருக்மிணி கல்யாணத்தை பாக்குறோம் இல்லையா இந்த ஹரணம் பாயிருத்து இப்போ வரணம் தான் ஆறு போகுது தன்னை வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ருக்மிணி தாயார் அழகாக கிருஷ்ணனுக்கு ஒரு சந்தேசமும் சொல்லி அழகாக அட்வைஸே பண்ணுறா சஜெஸ்ட் பண்ணுறா அப்படியே பண்ணால் அப்படியே ஆச்சு அதில் நாராயணியத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு சுவாரஸ்யம் அதை ஒரு உபன்யாசகர் சொல்லலாம் பேர் சொல்லலாம் ஸ்ரீவத்தை ஜெயராமசர்மானு உடனடியாக கேட்டிருக்கேன் அவர் வந்து சொல்வார் ஏன்னா குருவா இருப்பா இங்க வா இப்படி பக்கம் பக்கத்தில் வா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு சுவாதீனமா அந்த நாராயண பட்டத்திரி தனியா அப்படி கூப்பிடுவார் குருவா இருப்பா இங்க வா ஆமா புவன மோகன ரூப் ரூப ருச்சா ததா விவசிதா கில ராஜ கதம்பையா தொமப்பி தேவா கடக்ஷ விமோக்ஷனை பிரமதையா மதையா சக்கிரஷே மன எப்படி அந்த நாராயணத்தில் சொல்கிறாருப்பா நாராயணியத்தில் அப்படி சொல்றார் யாரு நான் நாராயண பட்டத்திலையும் அவர் சொல்றார் அப்படி சொல்றாருன்னா புவன மோகன ரூப ருச்ச விவசிதா கில கதம்பயா தொமபி தேவ கடாட்ச விமோஷணி மதயா சக்ரிஷே மனாட்சி கிருஷ்ணா குரு குருவாயூர் <laughs> பண்ணிட்டு ஜகத்துக்கே மோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய அழகான காந்தியால் பரவசமாக்கப்பட்ட மோகித்த ராஜாக்களுடைய கூட்டத்தில் ருக்மிணியால் கடைக்கண் பார்வைகளால் நீங்கள் கூட கொஞ்சம் மயங்கராப்பில் செய்யப்பட்டிருச்சு நீ கூட மயங்கினியாம தொமபி தொமபி மனாக்கு மறியான் சக்கிர நீங்களும் அந்த ருமிணி தாயாருடைய அப்படி அழகை பார்த்து மயங்கு நீர்களாம நீங்களும் மயங்கு நீர்களாம நீங்களும் அவளுடைய கட்டாட்சத்தால் மயக்கப்படுற போதும் மற்றவர்களை சொல்லணுமா என்ன இந்த ரகசியம் எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாரான் குருவாயிரப்பன் அப்படி அவர் அசிச்சு சொல்வார் அந்த சீவத்து ஜெயராம சர்மான்னு சொல்லப்படும் அப்படி அவள் வெளியில் வந்தார் அவர் வந்து பகவான் சந்தோஷமாக தன்னை ஏற்றுக்கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்ட அந்த ருக்மிணி தாயாரை மெல்லாக வரக்கூடியது அந்த ரதத்தில் ஏற்றுட்டு அப்புறம் வேகமாக கிளம்பினார் அதுதான் பார்த்ததும் கடைசியாக பார்த்தபோது எல்லாரும் அந்த சிசுபாலன்ட்ட போய் மனைவியை அதாவது பாரியை பறிகொடுத்த மாதிரி முக முகம் வாடி போய் இருக்கக்கூடியன்ட்ட இந்த ஒரு உற்சாகமும் தேஜஸும் ஒன்றும் இல்லாமல் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சிசுபாலன்ட்டை போய் ஆறுதல் சொல்ல அப்புறம் சொன்னார்கள் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்வார்கள் என்ன அந்த ராமாயணத்தில் சீத்தம்மாவை தூக்கின்னு போகிறபோது எப்படி அவர் கஷ்டப்பட்டார் எப்படி அவர் வருத்தப்பட்டார் ராமர் வருத்தப்பட்டார் அந்த வருத்தத்தை வந்து தியார்டு அது வந்து எனக்கு அந்த அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை ருக்மிணி தாயார் கிருஷ்ணனுக்கே ஏற்றவள் கிருஷ்ணனுக்கு ருக்மிணி தாயாள் ரெண்டு பேர்த்தையும் அந்த ஒரு இது அந்த ஹையஸ்ட்டு லெவலில் கீழே கிஞ்சு கீழே கொண்டு வரதே அப்படி நினைக்கிறதே தப்பாக இருக்குது அப்படி சொன்னார்கள் அவர் அவனுக்கு வந்து ஏன்னா அவன் ருக்மிக்மிணியினுடைய தமையன் அண்ணா அவன் வந்து நான் சிசுபாலனுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி அவனை வந்து மனமகன் மாதிரி பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்னு நினச்சினதுனால அந்த ஒரு பாவத்துலேயே மனோபாவத்தில் மனோபாவத்தில் மனசு அந்த பத்னியை இழந்தவ மாதிரி அவன் முக வாடி இருந்தது அப்போ அவர்கள்லாம் போய் யாருதல் சொன்னார்கள் அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்த்தோம் மேல பதினொன்னாவது ஸ்லோகத்துல இருந்து நம்ம மேல தொடர வேண்டும் மூலத்தை சேவிப்போம் போபோ புருஷசார்தூல தௌர்மனஸ்யம் விதம் தியஜ போ पुषसाधूल दौर्मस्यं इधं त्यज न प्रिहा प्रियो राजा देहेशु दृश्य थे भो भो पुरुषसार्थू दौर्मन त्यज न प्रिया प्रियो राजजन इष्टा निष्ठा देश दृश्य थेहुझ निष्ठा देहु जायते य धारुमहि योषिते नृत्यते कुहतया ஏம் ஈஸ்வரோஜம் ஈஸ்வரோம் ஈஸ்வரோஜம் ஈஸ்வரோஜம் ஈகோ यथा யார்மய யோஷித்து நிறே கேத்தியம் எவம் ஈஸ்வரன்ஜம் ஈகத்தை சுகையோ சௌரே சப்தை பராஜி த்தோவி சைன்ய ஜிஞ் அகம் பரம் சௌரே சகம் வைகா பராஜி தயோவி சைனிக்கரம் தோச்சாமி நகரிஷியா கரிச்சத்து காலினு जानन न न कालेन ாம் ஜத்து தோச்சாமி நகரிஷாமி கிளிச்சி காலயுக்கு ஜகத்து அதுனே வீரயூத்தபூத்தபராஜித பல்கு தந்திரைகை எதுபிகி கிருஷ்ணபாலிதேகி வயம் சர்வே வீர யூதப யூதபா பராஜிதா பல்கு தந்திரைகி எதுபிகி கிருஷ்ண ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் பதினொன்று ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தில் போபோ அப்படின்னா ஒரு அட்ரஸ் பண்ணுறது போபோ அட்ரஸ் பண்ணுறது நாலாவது போபோ தமிழ் இருக்கிறது போன்னு வராது போனா நாலாவது பா சம்ஸ்கிருதத்தில் அட்ரஸ் பண்றது புருஷசார்த்தூல தௌர்மனஸ்யம் இதம் தியஜ நியா பிரியோராஜன் நஷ்டா தேகேஷு திருசியோ புருஷசார்தூல தௌர்மனஸ்யம் இது தியஜ ந பிரியா பிரியோராஜன் நஷ்டா தேகே தோ देशिषु दृश्यथे नि देशु यथा यारुम योषिते नृत्यते कहके थ्याम ईश्वरतंत्रोजे सुखदुखो यहामि नृत्य कहके थ्याम ईश्वरतंत्रोजे सुखदुख சௌரே சப்ததம் வயகா பராஜிதிஜைமரம் சௌரே சப்ததாஹம் வைகா பராஜிதை ஜிஜ்மம் பரம் தாப்பி அஹம் நோச்சா நகரிஷா கருஜி காலேயும जगत्री तथा अहम न सोचा न प्रहृष्या कतिजि कालयुक्न जानन विद्राथ जगत्रीं अधुना वे वीरयूथपयूथपा हा पराजितागुतंत्रि यदि कृष्णपल अधुना वेम सर्े वीरयूथपयूथपा हा पराजिता फलगुतंत्रे यदु कृष्णपाल அர்த்தம் பார்ப்போம் பதினெ பதினொன்னுலேருந்து அர்த்தம் பார்ப்போம் போபோ ஏ ஆண் புலியே அப்படிங்கிறாரு ஆண் புலி சீரன் அவன் ஒரு உசிப்பு விடுறது போபோ புருஷதார் பூலன்னா புருஷர்கள் ஆண் மகன்களில் புலி மாதிரி இருக்கக்கூடியவன் அப்படின்னா வீரத்தோடு இருக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் போபோ அப்படின்னா ஒரு அட்ரஸ் ஏ ஆண் புலியே கூப்புறான் இந்த வருத்தத்தை விட்டுடும் ஏ ராஜன்னு சிசுவாரனை பார்த்து அவன் வந்து பாரியையை பறி கொடுத்தவை மாறி வருத்தத்தோட தேஜஸ்து குன்றி போய் உற்சாகம் வாடின முகத்தோடு இருக்கக்கூடிய சிசுபாலனை பார்த்து எப்படி சொன்னார்கள் இந்த சிசுபாலன் தான் ராமாவதாரத்தில் அப்படி இருந்தபோது ராவணனாக வந்த ராவணனாக வந்தவர் அவன்தான் அப்போது இது வந்து ஜ ஜாசந்தரும் மற்ற ராஜாக்கள்லாம் அப்படி உணர் தேத்துறார்கள் ஏராஜன்னு பிராணிகள்கிட்ட சுகருக்கங்களுடைய அசைவாற்றி இருக்கக்கூடிய தன்மை அதாவது தீர்மானமாக நிரந்தரமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லை பார்க்கிறது இல்லை அப்பப்போ சுகமும் துக்கம் மாறி மாறி வரும் அதாவது நிரந்தரமாக துக்கமும் நிரந்தரமாக சுகமோ இருக்கிறது இல்லை மரத்தால் செய்யப்பட்ட பொம்மை எப்படி அல்ல அதை பொம்மை ஆட்டக்கூடியவனுடைய இஷ்டம் மாதிரி குககேச்சையான் எப்படி ஆடுறதும் ஆடுறதும் அப்படி இந்த ஜீவனும் பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு அதீனமாக இருந்து கொண்டும் சுகதுக்கஷயங்களில் அவன் வந்து முயற்சிக்கிறான் அப்போ வந்து தோல்வியும் அடைகிறான் ஜெயிக்கும் ஜெயிக்கிறான் அதெல்லாம் இருக்கு அதனால ஜீவன் வந்து பரமேஸ்வரனுக்கு அதீனாக இருக்கான் நான் இருபத்தி மூணு அக்ஷோகணி செயன்களோட பதினேழு யுத்தம் பண்ணி கிருஷ்ணன் பதினேழு தடவை நான் தோல்வி அடைந்தேன் பதினேழு தடவை நான் வந்து தோற்றுப்பனேன் கடைசி ஒரு யுத்தத்தில் தான் ஜெயித்தேன் அவனை அவர் கொடுத்தது அதுதான் பகவான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி ஏற்கனவே பார்த்துட்டு அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் தோல்வி போர்க்களத்தில் தோல்வி அடைந்தவன் பிரபு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த இந்த மூல துவாரிகை பார்த்தோம் இல்லையே அந்த இடத்துல அது அப்படி அதை பார்த்து சொல்லியிருக்கோம் ரச்சோடு ராய் ரணுச்சோடும் ராய அப்படி இருந்தும்ோக்கத்தை பரமேஸ்வரனால் நியமிக்கப்பட்ட அவனால் இது அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட காலத்தால் விரட்டப்பட்டதாக தெரிந்து கொண்டு நான் வருத்தவும் போடுறதில்லை சந்தோஷமும் படுறதில்லை அதாவது பரமேஸ்வரனால் அந்த பரமாத்மாவால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதனால் அது வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது கட்டுப்பாடு பண்ணப்படுகிறது அதனால் தெரிந்து கொண்டு காலத்தால் விரட்டப்பட்டிருக்குது பரமேஷ் உடைய ஒரு ஆக்யால் நடக்கிறது அதனால் க நஷ்டமும் சுகமும் சுகமும் துக்கமும் வெற்றியும் தொழிலும் மேலும் மேலே வரும் அதனால் வருத்தம் போடுறதில் சந்தோஷப்படுதில் இப்படி காப்பாற்றப்பட்ட அல்ப சைனிகளை கொண்ட யாதவர்களால் நாங்கள்லாம் வீரர்களான சைன்ய தலைவர்களுக்கு தலைவர்களாக இருந்தும் பிரதிகூலமான அந்த காலத்தில் ஒரு கால அப்படி ஒன்றும் இதாக இல்லை அது அப்படி எங்களுக்கு வந்து சுகமாக இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஒ போகிற மாதிரி எங்களுக்கு அனுகூலமாக இல்லை அந்த காலம் அந்த காலத்தில் பிரதிகூலமாக இருந்தபோது அந்த தோற்கடிக்கப்பட்டோம் எப்படி தோற்கடிக்கப்பட்டோம் அப்படின்னா விவரமாக பார்ப்போம் பதினஞ்சு பதினஞ்சு ஸ்லோகம் விவரம் பார்ப்போம் ஆண் புலி ஏன்னு கூப்பிடுறாரு அதாவது புருஷர்களில் மிகவும் சிறந்தவனே வீரமிக்கவனேனு அவனை ஏற்றி விடுறாரு உறுப்பு உதிப்பு அந்த சிசுபாரனை உசிப்பு விட்டது திருப்பி விட்டு அவன்கிட்ட நீ பயப்படாது வருத்தப்படாதுன்னு அவனை ஆறுகள் சொல்லி தேர்த்தி விடுறார்கள் மனக்கலத்தை உடு மனக்கலக்கும் அப்படியே சோர்ந்து போர்க்கிட்ட விடு அதனே மனுஷர்கள் வந்து மனசு விரும்பியதே அடைவதும் அடையாமல் இருப்பதும் அவர்கள் வசம் இல்லை ஆமாம் உனக்கு வேண்டியதை கிடைக்கிறதும் வேண்டியதை கிடைக்காமல் இருக்கணும் அவரவர்கள் வசங்கள் இல்லை பொம்மலாட்டக்காரன் வந்து எப்படி ஆட்டு விற்கிறானோ மரத்தால் அன பொம்மையை ஆட்டு விற்கிறானோ அது மாதிரி பகவான் வந்து பகவான் ஆட்டு விற்கிறான் ஆட்டி வைக்க பிரகாரந்தான் இந்த மனுஷன் வந்து சுகமும் துக்கத்தையும் இன்பத்தையும் துன்பத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் அடையக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறன் நான் இருபத்தி மூணு அக்ஷோகுனி படைகளோட பதினேழு தடவை கிருஷ்ணனோட சண்டை இட்டு தோற்று போனானே ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஜெயிச்சன் அவரை விட்டு கொடுத்துருங்க அதுதான் ரணிச்சோடுரான்னு விட்டு வந்துடுங்க கிருஷ்ணன் அவனுக்கு கடைசி நிறையா விட்டு கொடுத்துருங்க ஏன்னா அந்த நேரத்தில் தான் பதினெட்டாவது வரபோது தான் அந்த மூணு கோடி யவனர்களோட அந்த யவனன் வந்தான் யவனை முடிக்கணும் அப்புறம் இந்த ஜராசந்தனை பீமனை கொண்டு தான் பின்னால் முடிக்க போகிறார் அது அவருக்கு தெரியும் ஆகினால் அப்படி பண்ணார் அப்போ அம்பராவத்தியத்தில் பார்த்தோம் இப்போ தான் இப்போ தானே இருக்கும் அதான் பார்த்தோம் அப்ப அப்படியும் இருந்தாலும் விதியால் ஏவப்பட்ட காலத்தால் விதி பரமேஸ்வரனுடைய அந்த பரமாத்மாவினுடைய கண்ட்ரோல தான் அந்த வந்து காலம் இருக்கு விதி இருக்கு அதனால ஏவப்பட்ட காலத்தால் இந்த லோகம் விரட்டப்படுவது தெரிந்து நான் வருத்தப்படுவதில்லை ஆமா அதனால் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு விதி வந்து அவருடைய கண்ட்ரோல் இருக்கிற பிரகாரம் அவரை நியமிக்கிற பிரகாரந்தான் காலத்தால் விரட்டப்படுறதையும் நான் அதனால் வருத்தப்படுறதும் இல்லை நான் வந்து சந்தோஷப்படுவதும் இல்லை இப்படி கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் வீரமிக்க படைகளுடைய தலைவர்களாக இருந்தாலும் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பில் யார் அவர்களுடைய சின்ன படையால் இப்போது தோற்கடிக்கப்பட்டோம் அப்படி தான் சொன்னார்கள் சின்னப்படையால் இந்த இது வந்து காலந்தான் காரம் காலந்தான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை தோற்கடிக்கப்பட்டோம் மேலே பதினாலாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே பார்ப்போம் ரிப்பவோ ஜிரதுனா ரிப்பவோ ஜி அதுனா ரிப்பவோ ஜி அதுனா கால ஆத்மாசாரிணி ததா வயம் விஜயா எதா கால ரிபவோ ஜிரத்மா தமோ எதா கால பிரதட்சிணா பிரபோதி மித்தை சைகப்புறம் அத்தேஷி இயம் புரம் நூோதி மித்தை சைகா புரம் அத்தசேஷா புனஸே யும் புரநூ ருசோம் கிருஷ்ணவிடே அசுவசு பிஷத்து அன்வமத்து கிருஷ்ணம் அப்போ எவ்வோத்துகம் கிருஷ்ணவிடே அசன்ஸ்வச பன்வமத்து கிருஷ்ணம் அக்ஷிணிய வோி ருக்மிய அமர்ஷி சுசம் शृण्तां प्रति महाबा दंशितासरासन ருக்மர்ஷி சுசம்ரம் சர்வூபு பிரதிஜே மகாபா திதராசன அஹ் சமே கிருஷ்ணம் அப்பமிம் குண்டிணம் நே கே திரவீமி அஹ் சமே அஹ் சமே கிருஷ்ணம் அப்பகருமி குண்டிணம் நே அமே திரவீமி வ அகத் சமே கிருஷ்ணம் அப்பிருகருமிணி குண்டினம் நவேஷாமி குண்டினம் நவே பிராமி சத்தியமே திரே ப்ரவீமிவா மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் மூலத்தை சேவிப்பம் பதினாறுல இருந்து ரிப்பவோ ஜிரவோ ஜிரிணி தமோ கால பிரதிணோ ஜிரத்மா தமோ யா பிரதட்சிணம் பிரபோதித்த மிதோாத்து சாகா புரம் அத்த புனே யும் புரம் நுப்போதி மித்தை சைத்தோ சாகப்புரம் அத்தேஷா புனே யும் ஸ்வம் புரம் நுபா ருக்மீராட்சம் கிருஷ்ணவிட அசன்ஸ் சுசு பிஷத்தமத்து அவுகிணிய வோோீம் ருமே ராட்சச்வம் ருமே ராட்சசோம் கிருஷ்ண அசன் சுவு பிஷத்து அன்வகமத்து கிருஷ்ணம் அக்ஷிணியலி ருக்மியமர்ஷி ருக்மியுமி சம்ர்தான் சர்வூஜா பதிஜே மகாபா தன்சி சசராசனியமர்ஷி சம்ர்த ஷுணுவாபு பிரதிஜே மகாபா தம்சிதராசனூ மா தம்சித சசராசன அகத் சமரே கிருஷ்ணம் அப்பிரியூக ருக்மிணி குண்டினம் ந பிரேட்சியாமி அத்தியமேத்துவீமி அகத்வா சமரே கிருஷ்ணம் அப்பிரியூகிச்சுமிணி குண்டினம் ந பிரி அத்தியமேத்துவீமி வ இருபதாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் என்ன சொல்கிறார் சுகபிரமஷிகள் பதினாறுல இருந்து அந்த ஜராசந்தன் சைத்திய தேசத்து இந்த சிசு பாரனை அப்படி ஆறுதல் சொன்னார்கள் அதுக்கப்புறம் பகைவர்கள்லாம் தங்களுக்கு அனுகூலமான இந்த சமயத்துல ஜெயித்தார்கள் எப்பொழுது காலம் நமக்கு அனுகூலமா ஏற்படுமோ எப்படி சுற்றி வருமோ கால சக்கரம் சுற்றி வருவோம் அப்போ நாமளும் ஜெயிப்போம் அப்படி அவனுக்கு வந்து சமாதானம் தார்கள் பகைவர்களுக்கு அவர்களுக்கு அனுகூலமான சமயத்தில் ஜெயித்தார்கள் எப்போ நான் அக்காலம் நமக்கு அனுகூலமாகிறோம் அப்போ நம்மளும் ஜெயிப்போம் அப்படி அவனுக்கு சொல்லி இப்படி ஸ்னேதர்களால் அவர்களுக்கு வந்து உணர்த்தப்பட்டு ஆறுதல் சொல்லப்பட்ட சிசுபாரன் பரிவாரங்களோட தன்னுடைய நகரத்திற்கு போய் சேர்ந்தான் அவனுடைய ஊருக்கு போய் சேர்ந்தான் பிறகு இறந்து போனவர்கள் தவிர மீதியான எல்லா ராஜாக்களும் அவர்கள் நகரங்களுக்கும் போய் சேர்ந்தார்கள் கிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய துவேஷ் பண்ணக்கூடிய பலசாலியான ருக்மியோ அப்படிப்பட்ட சுசுகம் தன்னுடைய சகோதரி தங்கையினுடைய ரக்ஷ விதி பிரகாரம் நடந்த விவாகத்தை பொறுக்கல அசகன் அப்படி ஒரு அக்ஷவுகணி சேனையால ஒரு அக்ஷோகுணி சேனையை எடுத்துக்கொண்டு சூழப்பட்டு கிருஷ்ணனை பின்தொடர்ந்து ஓடுறான பொறுமை இல்லாதவன் அமர்ஜி பொறுமை இல்லாதவன் மிகவும் கோபம் கொண்டவன் நீண்ட கைகள் கொண்டவன் கோபம் கொண்டவன் கவசத்தை பூண்டிருக்கான் தம்சிரகா கவசம் பூண்டிருக்கான் தம்சிரகா வில்ல கையில் வச்சுட்டு இருக்கான் அப்படிப்பட்ட ருக்மியானும் எல்லா ராஜாக்களும் கேட்டுக்கிற போதும் இப்படி ஒரு சபரம் பண்ணான் யுத்தத்தில் கிருஷ்ணனை கொல்லாம ருக்மிணியை திருப்பி கொண்டு வராமல் குண்டின பட் இந்த குண்டின தேச நகரத்துக்கு பிரவேசிக்க மாட்டேங்க சத்தியம் உங்கள்ட்ட சொல்றேன் அப்படின்னு ஒரு பண்ணான் இந்த ஒரு விஷயத்தில் அவன் வந்து சத்தியமாக இருந்தானும் விவரம் பார்ப்போம் காலம் அவர்களுக்கு அதாவது இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து சொன்னார்கள் இல்லையா அப்போ சிசுபாலனை வந்து ஏற்றி விட்டு அவர் ஆறுதல் பண்ணார் காலம் அவர்களுக்கு உபகாரமாக இருந்ததுனால அவர்களுக்கு வந்து சாதகமாக இருந்ததுனால அவர்கள் ஜெயித்தார்கள் காலம் நமக்கு சாதகமாக வரபோது நம்மளும் ஜெயிப்போம் சொல்லிட்டேன் நண்பர்கள் இப்படி ஆறுதல் சொல்லி தேத்தி விட்டப்புறம் அந்த தேர்தலை கேட்ட தேர்தலை கேட்டேன் தேர்த்தி விட்டதை கேட்டேன் சிசுபாலன் தன் பரிவாரங்களோட தன்னுடைய நகரத்திலையும் போயிட்டேன் இறந்தவர்கள் தவிர மாண்டவர்கள் தவிர மீதம் இருந்த ராஜாக்கள் அவரவர்கள் தலைநகர திரும்பி போயிட்டார்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிளம்பின் போயாச்சு ருப்பணியும் கிருஷ்ணனுடைய பகைவனான ரொம்ப பலம் மிக்க அந்த ருப்மியோ தன்னுடைய சகோதரிக்கு அதாவது தன்னுடைய தங்கைக்கு ராக்ஷத நடந்த கல்யாணத்தை அதாவது கிருஷ்ணன் இது போயாச்சு ருப்பணி விருப்பட்டுக் கிருஷ்ணனுடைய தேர்ல ஏறிண்டே போயாச்சு அப்போ ருக்மிணிய கிருஷ்ணனாலையும் பலராமனுடைய சைனியங்களாலும் யாரவசியங்களால் எல்லா ராஜாக்களும் தோற்க பிடிக்கப்பட்டார்கள் அதை வந்து நடந்த இந்த இப்படிப்பட்ட நடந்த திருமணத்தை கல்யாணத்தை ஏற்பதற்கு மனசு இல்லை ஒரு அக்ஷோகணி படையை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணன் பின்னால் தொடர்ந்து ஓடுறான் அந்த ருக்மியானவன் பொறுமை இழந்த இழந்தவன் பெரிய தோல் படைத்தவன் ஒரு கவசத்தை போண்டிருக்கான் கையில் வில்லை இயங்கிட்டு இருக்கான் கோப வெறியோட எல்லா ராஜாக்களுக்கும் முன்னால இப்படி ஒரு சூழறைத்தான் ஒரு பிரதிஜை பண்ணான் ஒரு சபரம் பண்ணான் இந்த போர்ல சண்டையில் கிருஷ்ணனை முடித்து ருக்மணியை திரும்பி அழைத்து வராமல் குண்டின பட்டத்துக்கு நான் திரும்ப மாட்டேன் குண்டின பட்டத்துக்குள்ளே நுழைய மாட்டேன் இது சத்தியம் அப்படின்னா உண்மையாக பார்க்க போனா இது வந்து அப்படி உண்மையாக பண்ணான் இப்படி ஆடிச்சு அப்போது அப்படி பண்ணான் அடுத்தது இருபத்தொன்னாலே மேலப்பாக்கணும் இரதமாருக்கம் பிரஹசோரிய அஸ்மே சம்முகம் பேலப்பாக்கணும் கிருஷ்ணாப்பணம்